வணக்கம் அக்டோபர் பதினான்கு இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்போட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று காகத்யா திட்டம் என்பது தெலுங்கானா மாநிலத்தில் உள்ள அனைத்து சிறுபாசன தொட்டிகள் மற்றும் ஏரிகள் ஆகியவற்றை மறுசீரமைப்பு செய்யும் திட்டமாகும் இரண்டு மனித மதிப்பீடுகளும் சட்டத்துறையும் என்ற தலைப்பில என்ற தலைப்பில் கூட்டமானது ஆந்திரா மாநிலத்தில் உள்ள புட்டப்படுத்தி நகரில் நடைபெற்றது மூன்று பயன்படுத்திய சமையல் எண்ணெய் என்னும் முன்மாதிரி திட்டத்தை FSSAI ஏஐ தொடங்கி உள்ளது நான்கு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கான நேபாள இந்திய இலக்கிய திருவிழாவானது பிரிகுஞ்ச் நகரில் நடைபெறவுள்ளது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று அண்மையில் அதாவது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு காலமான எழுத்தாளர் நைபால் இவர் எந்த துறையில் நோபல் பரிசு பெற்றார் இரண்டு டாக்டர் மகேஷ் சர்மா என்பவர் பின்வரும் மூன்று புத்தகங்களை எழுதியுள்ளார் அவை ஜுவெல்லரி கேஸ்ட் ஆப் பனாரஸ் அன்டோல்ட் ஸ்டோரி பிராட்காஸ்டிங் என்ற புத்தகங்களை எழுதியுள்ளார் இந்த புத்தகங்களை அவர் எழுதிய இடம் எது மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிற்குள் நாசா எத்தனை செயற்கை கோள்களை விண்வெளிக்கு ஏவுவதற்கு திட்டமிட்டுள்ளது நான்கு எழுத்தாளர் நைபால் எந்த ஆண்டு நோபல் பரிசினை பெற்றுள்ளார் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி